ஓம் குரு பிரம்மா குருர் விஷ்ணுர் குரு தேவோ மகேஸ்வர குரு சாட்சா பரம் பிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹா அன்பர்களே இறைவனுடைய இலக்கணங்களை அறிந்து கொண்டிருக்கிறோம் உலக முதல்வன் வாலறிவன் மலர்மிசை ஏகினான் வேண்டுதல் வேண்டாமை இறைவன் என்று இறைவனுடைய இலக்கணங்களை இதுவரை பார்த்திருக்கிறோம் அறிவுபூர்வமாக அவனை ஏற்றுக்கொண்டு அவன் அருளி செய்துள்ள சாஸ்திரங்கள் அறிவு நூல்களை நன்றாக கற்று உள்ளத்திலே ஆழ்ந்து இறைவன் தத்துவத்தை தியானித்து விருப்பு வெறுப்புகளை அடியோடு நீக்கி பொருள் சேர்ந்த புகழ் மொழிகளால் போற்றுவது வழிபாடு என்றும் பார்த்திருக்கிறோம் தன்னம்பிக்கையும் தெளிந்த தெய்வீக அறிவும் ஆழ்ந்த மன அமைதியும் துன்பமில்லா உணர்வும் இருமைகளை ஏற்றுக்கொள்ளுகின்ற தாங்கிக் கொள்ளுகின்ற வலிமையும் இதன் பயன் என்றும் பார்த்துவிட்டோம் இனி அடுத்த திருக்குறளின் வாயிலாக இறைவனுடைய மற்றொரு இலக்கணத்தையும் வழிபடுகின்ற முறையையும் அதன் பயனையும் காண்போம் பொறிவாயில் ஐந்தவித்தான் பொய்தீர் ஒழுக்க நெறி நின்றார் நீடு வாழ்வார் இறைவனுக்கு பொறிவாயில் ஐந்தவித்தவன் என்று இலக்கணம் சொல்லுகிறார் ஐம்பொறிகள் மெய் வாய் கண் மூக்கு செவி அதாவது கண்ணு காது மூக்கு நாக்கு தோல் இதன் வழியாக நம்முடைய ஆசை வெளியே செல்லுகிறது நாம் சுவை ஒளி ஊறு ஓசை நாற்றம் அதாவது நல்ல சுவையான உணவை சாப்பிடறது கண்ணுக்கு இனிமையான காட்சிகளை பார்க்கறது காதுக்கு இனிமையான பாட்டை கேட்க விரும்புகிறது தோலில் நல்ல தொட்டு உணர்கிறதுக்கு விரும்புவது நல்ல வாசனைகளை முகர வேண்டும் என்று விரும்புவது இந்த ஆசையெல்லாம் உள்ளுக்குள்ளே இருக்குது நிறைய பார்க்கணும் கேட்கணும் சுவைக்கணும் முகரணும் தொட்டு உணரணும் அப்படிங்கிற ஒரு ஆசை நமக்கு இயற்கையாகவே இருக்கிறது இந்த ஆசை இல்லாதவன் இறைவன் இறைவனுக்கு ஐம்பொறிகளும் அதன் உள்ளே உள்ளத்தின் உள்ளே ஆசையும் அவனுக்கு இல்லை வேதங்கள் இறைவன் பொறிவாயில் ஐந்தற்றவன் என்று குறிப்பிடுகின்றன ஆக பொறிவாயில் ஐந்தின் வழியாக செல்கின்ற அவாவை அவித்தவன் என்று உரையாசிரியர் சொல்லியிருக்கிறார் ஆக இறைவன் பற்றற்றவன் ஆசையற்றவன் ஆசையற்ற இறைவன் என்பது இறைவனுடைய இலக்கணம் இறைவனுக்கு ஆசையில்லை ஆப்த காமசிய காஸ்பிருகா நிறைவாகவே இருப்பவனுக்கு விருப்பம் எங்கே இருக்கப் போகிறது என்பது பொருள் ஆகவே இறைவன் ஆசை இல்லாதவன் அந்த ஆசை இல்லாத இறைவனை எவ்வாறு நாம் வழிபட வேண்டும் என்று கேட்டால் அவனால் சாஸ்திரங்களில் அருளியபடி ஒழுக்க நெறியை கடைபிடிக்க வேண்டும் பிறருக்காக நாம் ஒழுக்கமாக வாழக்கூடாது நம்முடைய மனம் அமைதியாக இருக்க வேண்டும் நாம் சமூகத்திற்கு பயன்பட வேண்டும் என்ற நோக்கத்தோடு ஒழுக்கங்களை பின்பற்ற வேண்டும் அதனைத்தான் அவர் சொல்லுகிறார் பொய்த்தீர் ஒழுக்க நெறி நின்றார் இல்லாத நம்முடைய மனசாட்சிக்கு விரோதம் இல்லாமல் நாம் பெரியோர்கள் சொன்ன நெறிப்படி வள்ளுவர் கூறிய நெறிப்படி ஒழுக்கம் விழுப்பம் தரலான் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் என்கிறார் அதாவது உயிரை காட்டிலும் உயர்ந்தது ஒழுக்கம் என்கிறார் அப்படி பொய்தீர் ஒழுக்க நெறி நிற்பதுதான் ஐந்தவித்த இறைவனை வழிபடும் முறையாகும் அப்படி வழிபட்டால் என்ன கிடைக்கும் என்று கேட்டால் நீடு இந்த உலகத்திலே நீண்ட காலம் அமைதியாக ஆனந்தமாக இருந்து பிறருக்கும் ஆனந்தமாக வாழ்வதற்கான வழிமுறைகளை காட்டுவார்கள் என்பது பொருள் ஆகவே பொரிவாயில் ஐந்தவித்த இறைவனை பொய்தீர் ஒழுக்க நெறி நின்று போற்றி வழிபட்டு ஒழுக்க நெறிகளால் அவரை வழிபடுகிறோம் அவ்வாறு ஒழுக்க நெறிகளால் வழிபட்டு இந்த உலகத்திலே நாமும் இன்பமாக வாழ்ந்து பிறருக்கும் உண்மையான இன்பத்தை உணரும் வழியை காட்டுவதற்கு பொறிவாயில் ஐந்தவித்த இறைவன் அருள் புரிய வேண்டி செய்து உங்கள் அனைவரையும் மனமாற வாழ்த்தி இந்த கருத்தை நிறைவு செய்கிறேன் ஹரிவோம்